ீம் ியின்மே புகன் அனைத்தும் அல்லாத அவருக்கே ஒரு தாகள் எம்பெருமானார் சரல்வாவு அழைப்பு செல்லும் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவரங்கள் தவற தாவரங்கள் சுகதாக்கள் சுவாதி கல் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அப்பா சாத்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக கண்ணியத்திற்கும் இறை தேசத்திற்கும் முறைத்தான் அம்மாகுவின் நல்லடியார்களே இன்றைய தலைப்பு கொடுப்போம் பெறுவோம் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஒவ்வொருவருக்கும் ஒரு இஸ்திலாக பழக்கம் இருப்பதை போன்று அண்ணாவுக்கும் ஒரு பழக்கம் இருக்கு எதை கொடுக்கிறோமோ அதற்கு பன்மடங்கு பிரதி உபகாரத்தை அபுல் அலமின் செய்கிற பழக்கம் அல்லாவுக்கு சொந்தமான பழக்கங்கள் என்றே ஒரு பெரிய நூல் இருக்கிறது உதாரணத்திற்கு சொல்வதாக இருந்தால் நாம் எல்லாம் ஒரு மனிதனுடைய குறையைத்தான் பார்ப்போம் ஆனால் ஒருவரை பற்றி பேசுவதாக இருந்தால் இவரா நாம் வேண்டும் அவருடைய குறைய ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி குடிச்சுக்கிட்டு இருந்தாரு இப்ப என்னமோ திருந்தி பேசிட்டு இருக்கிறார் பாருங்கள் அந்த பழைய மலரும் நினைவுகளில் தவறை மட்டும் எடுக்கிற பழக்கம் நமக்கு இருக்கும் ஆனால் அல்ல அப்படியல்ல நல்லதை மட்டும் பார்க்கிற பழக்கம் பிரபுழாலம் இருக்கு சொந்தமான பழக்கம் ஒரு நன்மையை செய்தால் நினைத்தாலே ஒரு நன்மை செய்தால் பத்து நூறு எழுநூறு ஏழு லட்சம் நன்மைகளை அல்லாஹ் கூட்டிக் கொடுக்கிறது ஒரு தீமையை நினைத்தால் தீமை இல்லை செய்தால் ஒன்றுக்கு ஒன்று இது அல்லாக நம்முடைய திரா இதுபோன்று ரபுல் ஆலமீனுக்கு ஒரு பழக்கம் இருக்கிறது என்னவென்றால் அல்லாஹு என்ன சொல்லுகிறானோ அந்த முறைப்படி நாம் செய்தால் அல்லாஹ் நமக்கு பெரிய பேருபகாரத்தை வழங்குகிறார் ஒன்றை பெற்றுக்கொண்டுதான் ரபுல் ஆலமின் கொடுக்கிற பழக்கம் இறைவனுக்கு சொந்தமான பழக்கம் இந்த அடிப்படையில அல்லா நான்காவது கடமையாக ஜக்காத்தையும் ஜக்காத்து கொடுக்கிறது பரல் சதக்கா என்பது நஃபில் சுண்ணல் நாம் எப்படி தொழுகையிலே பரலும் சுண்ணத்தும் நஃபிலும் பேணப்படுகிறதோ இதை போன்றுதான் ஜக்காத் என்பது பரலை குறிக்கும் சதக்காக்கள் என்பது சுண்ணத்தையும் நபிலையும் குறிக்கும் ரமுலானவியின் கொடுத்தவன் சொல்லிக்காட்டுகிறான் நீ எனக்காக கொடு அப்படி கொடுத்தால் நான் உனக்கு என்னென்ன தருகிறேன் இதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம் ஜகாத்தினுடைய ரகசியம் என்ன அஸ்ரா ஜக்காத்தினுடைய ரகசியம் என்னவென்றால் அல்லாஹுவின் மீது இவன் ஆசை வைக்கிறானா அல்லது பொருளின் மீது ஆசை வைக்கிறானா என்று ஒரு சின்ன டெஸ்ட் பண்றான் அல்ல அவ்வளவுதான் இவன் கொடுக்குற ரெண்ட பிரச்சனைனால அல்லாவுக்கு நிறைஞ்சிர போறதில்லை பொருளாதாரத்தின் மீது இவனுக்கு ஆசை இருக்கிறதா அல்லது அல்லா சொல்லி இருக்கிற கட்டளை அல்லாஹுவின் மீது இவனுக்கு பிரியம் இருக்கிறதா என்ன இவன் நினைத்துக் கொண்டிருக்கிறான் என்று பார்ப்பதுதான் நோக்கமேக்கமே அதனாலதான் இறை நேசர்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம் இமாம் சாபீர் அகமதுல்லாஹித்தாலாவிடத்தில் ஒருவர் வருகிறார் நாற்பது ஆடு இருந்தால் எத்தனை ஆடு ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார் இமாம் சாபீர் அகமதுல்லாஹித்தாலா சொன்னாங்க நாற்பது ஆண்டுக்கு ஒரு ஆடு பக்கத்தில் சைபானிய ராகி அவர் இருக்கிறார்கள் அவர் நான் சொன்ன சட்ட சரிதானாங்களாம் என்னிடத்துல தப்பு சைபானிய ராகி என்னிடத்திலே தப்பு உலகம் முழுக்கே அல்லாகும் ரசூடும் இதை சொல்லியிருக்கேன் நாற்பதிலே ஒட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கேன் நீங்க தப்புன்னு சொல்றீங்களே என்ன காரணம் வேற எப்படி கொடுக்கிறது என்று சாமிர் அகமதுல்லா கேக்கோ சொன்னாங்களா நாற்பதை கொடுத்து அல்ல கொடுத்தவன் அவன் கேட்ட கொடுத்துவிட வேண்டியதுதானே இதுதான் இறை காதல் அல்ல சில நேரத்தில் டெஸ்ட் பண்ணுவான் இவன் எப்படி இருக்கிறான் என்று பார்ப்பான் பாஸ் ஆனவர்களுக்கு சொருக்கம் பெயிலானவர்களுக்கு நரகம் என்று அமுல் ஆளுமையை தீர்மானித்திருக்கிறார் இந்த டெஸ்டுக்காகத்தான் சக்கார் அப்படி கொடுக்கிற பொழுதும் கூட அந்த டெஸ்ட் அல்லாஹூக்காக வேண்டி கொடுக்கிறானா என்பதையும் வந்தால் பார்க்கலாம் நிறைய பேர் நாலு பேர் பார்க்கணுங்கிறதுக்காக வேண்டி ஜக்காத்துக்குன்னே சேலை தனியா வச்சிருக்கிறாங்க மாஷா இப்ப ஒரு பத்து வருஷமா ஜக்காத்து சேலை வேணுமா அவனுக்கு ஜக்காத்துனா என்னன்னு தெரியாது கடையில இருக்கிற ராமசாமிக்கும் குப்புசாமிக்கும் ஜக்காத்து சேலை ஜக்காத்து கைலி ஜக்காத்து வேர்த்தி நமது இல்லா கொடுக்கிறது இறைவனுக்கு பொருத்தமாக கொடுக்க வேண்டும் உம்மு ஜாஃபார் ரொம்ப பெரிய கொடைவல்லல் உம்மு ஜாஃபார் பெரிய கொடைவல்லல் அந்த அம்மா ரெண்டு பிச்சைக்காரர்கள் சென்றார்களா ஒரு குடும்பம் உள்ளவர் இறைவனுக்காக ஏதாவது கொடுங்கலை என்று அந்த அம்மாட்ட கேட்க ஒரு ரெண்டு திருகன் எடுத்து கொடுக்குறாங்க குடும்பம் இல்லாத ஒரு பிச்சைக்காரர் போய் கேட்கிறாரே ஐஸ் வைக்கிறார் அம்மா உங்களை பற்றி கொடை வள்ளல் என்கிறார்கள் அப்படி இப்படின்னு நிறைய ஐஸ் வச்சாச்சு வச்சுட்டு அம்மா நீங்க தான் எனக்கு ஏதாவது தரணும்னு சொல்ல அந்த அம்மா பொதுவாகவே புகழுக்கு மயங்காதவர்கள் யார் இருக்கிறார்கள் அந்த அம்மா இவ்வளவு நம்ம புகழ்றாரு என்று ஒரு கோழி ரெண்டு ரொட்டி ஒரு கோழி அந்த கோழிக்குள்ளே பத்து திருகத்தை வைத்து கொடுத்தார்களா அல்ல எப்படி மாத்தி விடுறான் வெளியே இவ்வளவு கொண்டு வருகிறார் வாங்கிக் கொண்ட அந்த குடும்பம் இல்லாத பிச்சைக்காரர் நமக்கு தான் எல்லா வீட்டிலையும் சாப்பாடு தரானுல கோழியும் ரொட்டியும் ஏன் நமக்கு நமக்கு காசு வேணும் என்று எண்ணிக்கொண்டு அந்த குடும்பம் சென்று சொல்லுகிறார் அந்த ரெண்டு திருகத்தை எனக்கு கொடுத்து இந்த கோழி எண்ணி கொண்டு நீ குடும்பம் ஆளே கொண்டு போய்க்க என்று சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள் இது ஒன்று ஒரு மாதம் நடக்கிறது குடும்பம் உள்ளவர் வாங்கிக் கொண்டு செல்கிறார் உள்ளே பார்த்தால் பத்து திருகம் இருக்கிறது குடும்பம் சந்தோஷமாக வாழுகிறது ஒரு மாதத்திற்கு பிறகு அந்த அம்மா குடும்பம் இல்லாத பிச்சைக்காரனை பார்த்து கேட்டார்களா நான் தான் உனக்கு முன்னூறு திருகம் கொடுத்துட்டேனே பிறகு மீண்டும் மீண்டும் என்னிடத்திலே வந்து கேட்கிறார் முன்னூரா எனக்கு இதுவரைக்கும் வந்தது அறுபதுதான் வந்திருக்கிறது ரெண்டு ரெண்டு தானே வந்திருக்கிறது நடந்த விஷயத்தை சொல்லுகிற பொழுது அதற்கு பிறகு அந்த சொன்னார்கள் அம்மாவுக்காக கொடுங்கள் என்று பொழுது ரபுல் ஆலமின் எப்படி திசையில் இருப்புகிறார் பார்த்தீர்களா இறைவனுக்காக வேண்டியே தான இருக்க வேண்டும் என்று ரபுல் ஆலவின் முடியப்படுகிறார் சோதிக்கிறான் யார் முறையாக கொடுக்கிறார்கள் என்று சோதிப்பதற்காக சக்கார் வேறு எதற்காக சக்கால் கஞ்சத்தினத்தை நீக்க பேராசையை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரபுலாரமி சக்காத்தை கடமையாக்கி இருக்கிறான் பேராச கூடாது காசு காசு காசு காசு சிலரை பார்த்தோம்னு சொன்னாக்கா காசின் மீதே பணம் என்றால் தினமும் வாயை பிளக்கும் நம்மால் அழகா பணமொழி இருந்து வைச்சிருக்கிறார் பேராசையை போக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ரபுலால கடமையா இருக்கிறார் வரலாறு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபுத்தகாஹு ஒரு வசனம் இறங்குகிறது முன்பாக கர்மன் அல்லாவுக்கு யார் அழகிய கடன் தருவது என்று ஒரு வசனம் இறங்குகிறது ஒன்னே நாயகத்தில் போய் கேட்டாங்களா நாயகமே அல்லாமே பிச்சைக்காரன் ஆயிட்டான அல்லாவுக்கு யார் கடன் தருவது என்று கேட்டார் ரபுலானமியினுடைய கதான காலியாகிவிட்டதா பெருமாநா சரல்லா சிலம் சொன்னாங்க அந்த அர்த்தம் அல்ல அல்லாஹுக்காக யார் இந்த உலகத்திலே கொடுக்கிறார்களோ மறு உலகத்திலே நிறைய என்ற நோக்கத்திலே அல்லாஹு சொல்கிறான் யாராவது கொடுக்க தயாராக இருந்தால் கொடுங்கள் என்று சொல்ல அபுத்தார் அணி அல்லாஹு சொன்னார்கள் நாயகமே எனக்கு மதினாவினுடைய மேல் புறத்திலே ஒரு தோட்டம் இருக்கிறது கீழ்ப்பகுதியிலே ஒரு தோட்டம் இருக்கிறது ரெண்டு தோட்டம் இருக்கிறது எதை வேண்டுமோ நீங்கள் எடுத்துக் நாயகமே என்று சொல்ல அதோடு நிறுத்தல் அபுத்தகதார் ரெண்டையுமே வச்சுக்கங்க நாயக மேட்ட மேல் பகுதியையும் மையுங்கள் கீழ்பகுதியையும் வேண்டாம் வேண்டாம் உங்களுடைய குடும்பம் ஏழ்மையில் ஆகுவதை நான் பிரியப்படவில்லை பதினாமினுடைய கீழ்ப்பகுதியில் உள்ளதை மார்க்கத்திற்காக அல்லார் சூளுக்காக கொடுத்து விடுங்கள் மேல் பகுதியில் உள்ளதை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் உள்ளதை நீங்க வச்சுக்கோங்க சரின்னு கீழே கொடுத்துர்றாங்க அபுத்தகதார் அளிக்கலாம் புத்தரா மனைவியிடத்திலே வந்து சொன்னார்கள் கீழ்பகுதியில மனைவி இருக்கிறாங்க மனைவியிடத்திலே வந்து சொன்னார்கள் நான் இந்த தோட்டத்தை நாயகத்துக்கு கொடுத்து விட்டேன் மேல் பகுதியில் உள்ள தோட்டத்திற்கு செல்லலாம் என்று சொல்லுகிற பொழுது அந்த மனைவி வார்த்தை கூட பேசவில்லை ரவிஹம்மா உத்தி ஜாரத்தை உங்களுடைய வியாபாரத்திலே நல்ல லாபத்தை தருவானாக என்று சொன்னார்கள் இன்னைக்கு நம்ம மனைவி இதை சொல்ல முடியுமா ரெண்டு வீடு நமக்கு இருக்கு இப்படிமானே பள்ளிவாசலுக்கு ஒரு வீடு எழுதி வச்சுட்டேன் வா அடுத்த வீட்டுக்கு போலான்னு சொன்ன என்ன நடக்கும் எண்ணி பார்க்க வேண்டும் கொடுத்தார்கள் மார்க்கத்திற்காக அல்லார சூளுக்காக பேராசையை அளித்தார்கள் மனிதனுடைய பேராசையை அகற்றுவதற்காகத்தான் ரகுலாரன் சக்காத்தை கடமையாக்கியிருக்கிறார் சதக்கா சதக்காங்கிற வார்த்தையும் தக்காத்துக்காக பயன்படுத்தப்படும் இதனால எவ்வளவு பயன் இருக்கிறது பெருமானா செல்லா குலிவச் கேளுங்கள் ஒருவன் ஜக்காத்து கொடுத்தால் என்னென்ன பயன்கள் இருக்கிறது என்று கேட்டால் எழுபதுக்கும் மேற்பட்ட பயன்களை பெருமானா செலா குலேஸ்வரம் அரிசியா எடுக்கிறார்கள் உங்களுக்கு ஒரு பத்து பயன்களை மட்டும் நான் சொல்லுகிறேன் சொன்னார்கள் இந்த சதக்காவும் இருக்கிறதே சதக்காவை கொண்டு உங்களுடைய தேடிக்கொள்ளுங்கள் என்றார்கள் யார் தர்ம செய்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹு கொண்டு வந்து கொட்டிய அண்ணாஞ்சானு கொண்டு வந்து கொட்டிக்கொண்டே இருக்கிறான் இரண்டாவதாக பெருமனார் செலாஹிவசலம் சொல்லிக்காட்டுகிறார்கள் அந்த சதக்கா கொடுப்பதை ரகசியமாக செய்யுங்கள் சதக்கத்து அல்லாஹவினுடைய கோபத்தை போக்கிவிடும் என்றார்கள் கோமான் நபிகள் கோமான் செலல்லா செல்லவர்கள் அல்லாஹ் கோபப்பட்ட எப்படி இருக்கும் யோசிக்க வேண்டும் அல்லாஹுவினுடைய கோபத்தை அணைக்கிற அந்த நெருப்பை அணைக்கிற தண்ணீராக அல்லா சதக்காவை தான் பயன்படுத்தி இருக்கிறார் அதிகமாக செய்ய வேண்டும் நரகத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலையை வழங்கும் என்றார்கள் நாம கொடுக்கிற கொஞ்ச நெஞ்ச பணம் இருக்கிறதே நரகத்தில் ஒரு மனிதனுக்கு விடுதலையை வழங்கிவிடும் என்று பூமான் நபிகள் கோமான் செல்லா பலிபேசலம் பெருமான அழகாக பேசுகிறார்கள் என்றார் நீக்கிவிடும் என்று சொல்லிவிட்டு குறைந்தது என்ன தெரியுமா கரும் என்றார்கள்க்கம் இருக்கிறதோ அவர்களுக்கு அவர்களின் குடும்பத்தாருக்கு அல்லாஹு பாதுகாப்பை வணங்குகிறார் இதுதான் குறைந்த அந்தத்தை என்றால் இன்னும் அறுபத்தி ஒன்பது அந்த இருக்கும் என்பதை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அன்பு கூறியவர்களே ஏதோ நிறுத்தவில்லை பெருமானார் மீண்டும் பேசுகிறார்கள் திடீர் மரணத்தை போக்கிவிடும் போன்றவிடும் திடீர் விபத்துகளில் இருந்து பாதுகாப்பை வழங்குவதில் தர்மம் என்றார்கள் நன்மை மட்டும் இருக்கிறது உங்கள் சொந்தத்திற்கு செய்தால் இரண்டு வகையான நன்மை இருக்கிறது ஏழைக்கு கொடுத்த நன்மையும் இருக்கிறது சொந்தத்தை காத்த நன்மையும் எண்ணி பார்க்க வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னுடைய சொந்தத்தை தத்தெடுத்துக் கொண்டால் எடுத்துக் கொண்டால் கண்டிப்பாக நம்முடைய சமுதாயத்தில் ஏழ்மை கிடையாது போராக்களை நீங்க எண்ணி பாருங்க சகோதரர்கள் அமைப்புகளை சார்ந்தவர்களை எண்ணி பாருங்கள் ஒருவனுக்கு ஏழ்மை வருகிறது என்று சொன்னால் அவர்கள் ஒரு வைக்குல்மானை அமைத்து அழகாக ஊக்கப்படுத்துகிறார் ஆனால் இன்றைக்கு நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பாருங்கள் சுண்ணத்தூர் ஜமானத்தைச் சார்ந்தவர்கள் எத்தனை பேர்கள் எப்படி இருக்கிறோம் என்பதை எண்ணிப்பாரு ஏழ்மையிலே வாடிக்கூடிய வாழக்கூடிய சகோதரர்கள் நம்முடைய வீட்டுக்கு அருகில் இருக்கிறார்கள் மனம் துடிக்கிறது மனம் துடிக்கிறது இவர்களை தூக்கிவிட வேண்டும் என்றே ஆனால் நமக்கு என்று ஒரு அமைப்பில்லை கொடுப்பதற்கு ஒரு அமைப்பில்லை எந்த அமைப்புமே இல்லாமல் வாழ்க்கையை நகர்த்திக் கொண்டிருக்கிறோமே எண்ணி பார்க்க பெருமானார் பேசுகிறார்கள் ரவிக நாயகம் சல்லந்தார் மணிவசன் சொன்னார்கள் கயிறுக்கு என்று நிறைய பாபுகள் இருக்கிறது வாயுகள் இருக்கிறது பெறும் நன்மைக்கு நிறைய வாயில்கள் இருக்கிறது தொழுகிறது நன்மை நோபு வைக்கிறது நன்மை உபகாரம் செய்யது நன்மை நல்லதை ஏவுவத நன்மை தீமையை தடுப்பது நன்மை இப்படி நன்மைக்கு என்று ஆயிரக்கணக்கான வாயுகள் இருக்கிறது அதிலேயே சிறந்தது தெரியுமா அசதக்கா தான தர்மம் என்ற வாயு தான் சிறந்தது என்றார்கள் பெருமானார் செல்லம் இந்த தான தர்மம் இருக்கிறது தசீது அலன் அலன் உமர் வயதை அதிகப்படுத்தும் என்றார்கள் ஒரு மனிதன் தான தர்மம் செய்யும் போது வயது அதிகமாக விடும் என்றார்கள் நவீனா ஒருவர் தாமதா போயிருவார் என்று சொல்லிவிடுகிறார்கள் எல்லோரும் எதிர்பார்க்கிறார்கள் மூன்று நாள் அவர் இருந்த ஒரு இருபது திருகத்தை நம்மதான் மூணு நாள் என்று எண்ணி தர்மம் செய்து விட்டார் இருபது திருகத்தை தர்மம் செய்தார் அதனால் அல்லா இருபது ஆண்டுகளை கூட்டி 20…. திருகத்திற்கு ரபுலால மீன் கொடுத்த பிரதிபலன் இருபது ஆண்டுகள் நீங்கள் சென்ற ஆண்டினுடைய வரலாறை கேட்டிருக்கலாம் சென்னை மாநகரத்தில் சென்னை மாநகரத்தில் நடந்த வரலாறு செவன் வீல்ஸ் ஏழு கிணறு என்ற ஒரு பகுதி இருக்கிறது அங்கே ஒரு வாணிபர் ரமணான் மாதத்திலே விபத்துக்குள்ளாகிறார் ஒரு ஆக்ஸன் மருத்துவமனையில் சேர்க்கப்படுகிறார் அவரின் தகப்பனாருக்கு செய்தி கிடைக்கிறது தன் மகன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார் குற்றுயிராக இருக்கிறார் என்று செய்து கிடைக்கிறது தகப்பனார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா கண்டிப்பாக என் மகன் இறக்க மாட்டார் உறுதியாக சொல்கிறார் எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் என்று சொல்ல நேற்று தான் முறையாக கணக்கு பார்த்து காடுத்திருக்கிறார் நேற்று தான் முறையாக கணக்கு பார்த்து ரமணானிலே ஜக்காத்தி கொடுத்திருக்கிறார் அதனால் இந்த ஜக்காத்திருக்கிறதே அவரின் உயிரை காக்கும் நான் சொல்லவில்லை என் கண்மணி நபிகன் நாயகம் சல்லப்பா பழிவ செல்வம் சொல்லியிருக்கிறார்கள் நாயகம் சல்லவா பழிவ செல்வம் சொன்னது உண்மை சத்திய என்றால் கண்டிப்பாக என் மகன் காப்பாற்றப்படுவான் அந்த மகன் இன்னைக்கு சந்தோஷமா வாழ்ந்திருக்கிறார் அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் இந்த சதக்கோ ஒரு மனிதனுடைய வயதை நீளப்படுத்தும் சொல்கிறார்கள் நாளை மறுமை நாளையிலே அக்சர் மைதானத்திலே நிழலே இல்லாத நாளையிலே மனிதர்கள் சதக்காவின் நிழலில் இருப்பார்கள் பெருமானார் சொல்கிறார்கள் தீர்ப்பளிக்கிற வரைக்கும் அல்லா தீர்ப்பளிக்கிற வரைக்கும் அவர்களுக்கு நிழல் சதக்கா தான் எந்த அளவுக்கு தர்ம செய்கிறார்களோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு நிழல் இருக்கும் அதிலே அவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் சொல்கிறார்கள் ஆனால் இன்றைக்கு எண்ணி பார்க்க வேண்டும் நாம் எப்படி இருக்கிறோம் அடுத்தும் பெருமானார் பேசுகிறார்கள் கபுலாத்தும் இனத்தம் சொல்லும் போதே அழகாக பெருமானார் சொல்கிறார்கள் கொஞ்சம் ஒரு கை பேரித்தம்படம் ஏழைகளுக்கு கொடுப்பதற்கிறதே முகூர் ஊருளின்களுக்கு இதுகும் மகள் என்றார்கள் பள்ளிவாசல கூட்டுறது குருளின்களுக்கு மகர் பெருமானார் சொல்லியிருக்கிறார்கள் அதை போன்று சொன்னார்கள் பெருமானார் ஏழைகளுக்கு கொஞ்சம் பேரிச்சம்பளம் வழங்குறீங்களே இதுகும் குருளின்களுக்கான மகர் என்றார்கள் பூமான் நபிகள் கோமான் சல்லல்லா குலைவசலம் தான தர்மத்தால் எவ்வளவு சிறப்புகளை பெருமானார் சல்லல்லா குலைவெசலம் சொல்லியிருக்கிறார்கள் சக்காத்தினுடைய சிறப்புகளை பெருமானார் செல்லல்லா குலிவசலம் வரிசையாக அடுக்கி காட்டியிருக்கிறார்கள் ஆனால் இந்த சமுதாயம் இதில் இன்னும் அசட்டையாகவே இருக்கிறது நோன்பு முறைய நோன்பு வச்சோம் சக்காத்திலே இந்த முறை இருக்கிறத எண்ணி பார்க்க வேண்டும் அன்புக்குரியவர்களே முறைப்படுத்துகிறோமா இதற்கு என்ன காரணம் சக்காத்திலே இந்த சமுதாயம் கொடுபோக்காக இருப்பதற்கான காரணங்கள் நான்குதான் ஒன்று ஆகிரத்தை பற்றிய ரஃப்ள கொடுபோக்கு ஆகிரத்தை பத்தி அவங்களுக்கு அக்கறை இல்லை மறுமை என்று ஒன்று இருக்கிறது அதிலே கண்டிக்கப்படுவோம் என்ற அந்த உணர்வு நம்ம சமுதாயத்திற்கு இல்லை எப்படியாவது யாரையாவது மோசனை செய்கிறோம் அது அல்லாம ஏமாற்ற வேலை என்ன அழகா நம்மால் ஏமாற்றணும் அல்லாம ஹக்கானி ஒரு வரலாறு கூட சொல்லுவார்கள் கடலில் இவன் பயணம் செய்து கொண்டிருக்கிறான் கடுமையான ஆட்டம் உடனே அல்லாவுடைய என்னிடம் வந்துருச்சே அல்லா உயிரை காப்பாத்துறையா அல்லா நான் தப்பிச்சுட்டேன்னா போன உன்ன எனக்கு ஒரு பங்களா இருக்கு அதை வித்து உனக்காக தர்மம் செஞ்சேன் ரபே என்று சொல்லி அல்லா கூடத்துல நேர்ச்சியெல்லாம் பழமா போட்டான் அல்லா உத்தால சரி பாவ இந்த பயனை காப்பாத்திடலாம் நமக்காக ஒரு பங்களா கொடுக்க போறான் ஏழை எளியவர்களுக்கு அந்த காசெல்லாம் போகுமே என்று ரவுள் ஆலமி காப்பாற்றுகிறான் வந்ததுக்கு பிறகு அப்படியே மாறிட்டானே நம்மால அப்படியே மாறிட்டானே பங்களாவ அல்லாவன்னா பிச்சக்காரனா அவன் பெரிய பணக்காரன் தான நாம வேற பந்தாவா சொல்லிட்டு வந்தாச்சு பங்களாவை விற்று தர்ம செய்யறேன்னு சொல்லிட்டு வட்டேன் என்ன செய்யறது யோசனை பண்ணா உடனே பங்களாவை ஏலம் போட்டான் இந்த பங்களாவினுடைய விலை ஒரு கோடி ரூபாய் ஆனால் இதை வாங்க வேண்டுமானால் இந்த பங்களாவினுடைய விலை ஒரு ரூபாய் இந்த பங்களாவினுடைய விலை ஒரு ரூபாய் இதை வாங்க வேண்டுமானால் ஒரு பூனையையும் வாங்கியாக வேண்டும் அது வேற ஒரு கோடி ரூபான் ஒரு கோடி ஒரு ரூபாய் கொடுத்தாக்க பங்களா வாங்கலாம் அந்த பங்களாவின் மீது ஆசைப்பட்ட ஒருவன் ஒரு கோடி ஒன்று கொடுத்து வாங்கினான் வாங்கினா முடிச்சதுக்கு பின்னாடி கேட்டா என்னங்க பைத்தியக்காரத்தனமா வியாபாரம் பண்ணிருக்கீங்க பங்களாவை ஒரு கோடி சொல்லி பூனையை ஒண்ணு சொன்னா பரவாயில்லை ஆனா பங்களாவை ஒரு ரூபா சொல்லி பூனைய ஒரு கோடி சொல்லியிருக்கிறீங்களே என்கிற பொழுது உடனே இவன் சொன்னானா பங்களா விற்கிற காசை தர்மம் பண்றேன்னு சொல்லியிருக்கிறேன் பங்களா விக்கிற காசை தர்மம் பண்றேன்னு சொல்லியிருக்கேன் ஒரு ரூபா தர்மம் பண்ணா போதும்ல அதனாலதான் நான் இதை செய்வேன் அல்லாம ஏமாத்திர வேலை எத்தனை இன்கம் ட்ஸ்கார ஏமாத்துற மாதிரியே ரபுல் ஆளுமீனையும் இந்த சமுதாயம் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது அல்லா ரஹீம் அதெல்லாம் மன்னிச்சிருவான் அல்லா ரஹ்மான் அதெல்லாம் மன்னிச்சிருவான் என்று எண்ணிக்கொண்டே இந்த சமுதாயம் ஏமாற்றுகிறது அன்பிற்குரியவர்களே ஆகிரத்தினுடைய சதக்காவையும் தர்மத்தையும் ஜக்காத்தையும் தடுக்கிறது இரண்டாவது கஞ்சத்தனம் அவ்வ கஷ்டப்பட்டு சேர்த்தோம் இந்த காசு போறதா அடுத்தவங்களுக்கு போறதா அந்த கஞ்சன் பல வகையான கஞ்சே இருக்கா ஒண்ணு அடுத்தவங்களுக்கு செலவழிக்கிறதுக்கு கஞ்சம் போடுவார் தனக்கு செலவழிப்பான் என்ன சில கஞ்சம் இருக்கா தனக்கே செலவழிக்க மாட்டான் அப்படியே பார்க்க வேண்டியது ஊர்க்குட்டே இருக்கிறோம் தனக்கே செலவழிக்காத கஞ்சன்மார்கள் எல்லாம் இருக்கிறார் இவர்களை கூட ஒரு வகையிலே சேர்த்து விடலாம் மூன்றாவது ஒரு கஞ்சன் இருக்கிறான் அடுத்தவே செலவழிச்சாவே இவை பகிலிருந்து சேர்த்து போயிடுவாங்க அடுத்தவே செலவழிச்சாவே செலவழிக்கிறான் அப்படி செலவழிக்கிறான் இவனால வாழ முடியுமா அப்படியா இப்படியா கேட்டு அவமூத்தா பெற்று இப்படிப்பட்ட கஞ்சர்களும் இந்த கஞ்சக்கணம் தான் கொடுத்திருக்கிற நியமத்தை எடுத்துக் கொடுப்பதை விட்டும் தடுக்கிறது மூன்றாவது இந்த விட்டு தடுப்பது என்னவென்றால் பொருளின் மீது அளவு கடந்த பிரியம் காசு காசு காசு இதுக்காக எதையும் செய்ய தயாராகிவிட்டார் எதையும் செய்ய தயாராகிவிட்டார் சொல்வதுண்டு ஒருவன் பனை ஓடை விசிறி செய்தானா பனை ஓடை விசிறி செய்து விற்பனைக்கு போன கேரண்டி கொடுத்தான் நம்மளாலதான் எல்லாத்துக்கும் கேரண்டி கொடுத்தா தானே வாங்கிறான் பண ஓட விசிறிக்கு கேரண்டி கொடுத்தா நூறு வருஷம் உழைக்கும் வேலை நூறு ரூபான் ஒரு பணக்காரன் பார்த்தான் ஒரு அரசன் பார்த்தான் ஏண்டா பணவோட விசிறிக்கு நூறு வருஷம் கேரண்டி கொடுக்குறீ கம்பெனி விசிறிக்கே நூறு வருஷம் கேரண்டி இல்லை பணவோல விசிறிக்கு நூறு வருஷமா கேரண்டி ஆமா நூறு வருஷம் கேரண்டி நான் நூறு ரூபாய் கொடுப்பது பெரிய விஷயம் இல்லை அரசு சொல்லுகிறார் நான் பத்து விசிறி வாங்கி கொள்கிறேன் ஆனால் நூறு வருஷம் உழைக்கல தலை போயிருக்கும் சரிய அரசே ஒத்துட்டான் பத்து விசிறியை கொடுத்துட்டு நூறு ஒவ்வொன்னுக்கு நூறு ஆயிரம் திருகத்தை ரூபாய் வாங்கிட்டு போயிட்டான் நூறு நாள் கூட அந்த விசிறி உழைக்கவில்லை போயிடுச்சு அரசன் கூட்டான் வாடா உன தூக்கல போடுங்கிற நூறு வருஷம்னா நூறு நாள் கூட உழைக்கல என்ன விசிறி தயாரித்திருக்கிறார் அரசனை பார்த்து கேட்டான் அரசனே நூறு வருடம் உழைக்க வேண்டிய விசிறி நூறு நாள் கூட உழைக்கவில்லை என்றால் நீங்கள் எப்படி விசிறி நீர்கள் கேட்டான் எப்படி விசிறி நீர்கள் கேட்டான் எல்லாரும் வீசிற மாதிரித்தான் விசிறி எடுத்து நான் வீசிக்கொண்டேன் ஆனால் நூறு வருஷம் உழைக்கல நூறு நாள் கூட உழைக்கிறேடா பாவி என்று சொல்லுகிற பொழுது இவன் சொன்னா இங்கதான் தப்பு நடந்திருக்கு விசதியை எடுத்து முகத்துக்கு நேராக வைத்து முகத்தை வீசிக்கொண்டால் கண்டிப்பாக நூறு வருஷம் உரை நீங்க இங்க நான் தவறு செய்திருக்கீங்க அன்பிற்குரியவர்களே தவறுக்கு கூட ஆயிரம் காரணத்தை காட்டுகிறான் ஆக இவன் பொருளாதாரத்தை ஈட்ட வேண்டும் எண்ணி பார்க்கிறோம் இந்த பொருளாதாரத்தின் மீது கொண்டிருக்கிற பேராசை ஒரு மனிதனை தக்காத்தை விட்டு தடுக்கிறது அறியாமையும் சக்காத்தை விட்டு தடுக்கிறது பார்ட்டி இருக்கிறாங்க அறியாமை சக்காத்து எப்படி கொடுக்கிறது தெரியல அதனால் கொடுக்காமல் இருந்தால் கனிமத் பொருள் என்று சொல்வார்கள் கனிமங்கள் ஒரு இடத்துல புதையில் கிடைக்கிறது புதையலாக இருந்தால் ஐந்திலே ஒரு பகுதி நாம் சக்காத்தாக கொடுத்து விட வேண்டும் இவனுடைய உழைப்பு எதுக்குமே இல்லை புதையலாக இருந்தால் ஐந்தில் ஒன்று கொடுக்க வேண்டும் வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது விவசாய நிலம் வானம் பார்த்த பூமியாக இருக்கிறது அதிலே பத்தில் ஒன்று பத்து மூட்டை ஒரு மூட்டை காடுத்துவிட வேண்டும் இவனே கிணறு தோண்டுகிறவனாக இருந்தால் இவனே பம்பு வைப்பவராக இருந்தால் இவரே போர் போடக்கூடியவராக இருந்தால் இவருடைய உழைப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கிற காரணத்தினால் இருபது மூட்டைக்கு ஒரு மூட்டை கொடுக்க வேண்டும் முழுக்க முழுக்க இவருடைய உழைப்பாகவே இருக்கிறது வியாபாரம் ார் வியாபாரம்ையால் கூட இன்றைக்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் சரியாக கொடுக்கிறார்களா என்றால் அங்கேயும் பல பிரச்சனை கொடுப்பவர்கள் எப்படி கொடுக்கிறார்கள் சமுதாயம் புதிதாக கிளம்பி இருக்கிறது உலகத்தில் சொல்லாத ஒரு கருத்தை இன்றைக்கு ஒரு தலைவர் சொல்லி இருக்கிறார் வாழ்க்கையில் ஒரு தடவை வாழ்க்கையில் ஒரு முறை வேற இருந்து திருத்துவாங்க வேண்டும் வாழ்க்கையில் ஒரு முறை ஜக்காத் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறார்கள் இது உலகத்தில் வேறு யாரும் சொல்லவில்லை இபிலிசே சொல்லணுங்க எல்லா விஷயத்திலையும் கை வச்ச இபிலிசே ஜாத்தினுடைய விஷயத்தில் வாழ்க்கையில் ஒரு முறை என்று சொல்லவே இல்லை எல்லாம் அதீசிக்க நீங்கள் தொழுகையே இல்லைன்னா சொல்லியிருக்கிறான் கௌசலாலத்தை போய் பார்த்தே தொடுகை உங்களுக்கு தேவையில்லை சொல்லியிருக்கிறான் ஆனால் ஜக்காத் இல்லை வருடத்திற்கு வாழ்க்கையில் ஒரு தடவை தந்தால் போதும் என்று சொல்லவில்லை எண்ணி பார்க்க வேண்டும் இதனாலேயே இந்த சமுதாயம் கொழம்பி போய் கிடக்கிறது சில குத்துமதிப்பாக கொடுக்கிறவர்களும் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் குத்துமதிப்பா ஏதோ கொடுத்துருக்காங்க காத்துல சேர்ந்துருச்சு நம்ம வியாபாரத்தில் கணக்கு வைக்க முடியாத ஏதோ கொடுக்குறேன் ஆனால் கணக்கோடு கொடுக்க வேண்டும் என்று மார்க்கும் தூண்டுகிறது இன்னும் சிலரு வராத கடனை ஜக்காத்துல கழிச்சிருந்த அவரே கொடுக்கல இவர் கொடுக்கல அதெல்லாம் ஜக்காத்து லிஸ்ட்ல தள்ளும் என்று எதுவும் மார்க்கத்துல கூடாது இன்னும் சிலர்கள் பள்ளி கொடுத்துருவாங்க அல்லது கஞ்சி காய்ச்சல் எதுக்காவது கொடுத்துட்டு இதெல்லாம் ஜக்காத்துல சேர்ந்துருச்சு என்று அப்படி ஜக்காத்த கொடுத்தா கஞ்சியே கூடாது இதையும் நீங்கள் மனதிலே பதிக்க வைக்க வேண்டும் எனவே அன்பிற்குரியவர்களே நாம் கஃபுளத்திலே இருக்கிற காரணத்தினாலும் சக்காத்தி விட்டு விடுகிறோம் இன்னும் சிலர் ரொம்ப அறிவாளிகளாக நினைத்துக் கொண்டு இவர்கள் என்ன செய்வாங்க பொதுவாகவே நம்முடைய ஊர் பழக்கம் ஒன்று இருக்கிறது நம்முடைய நடைமுறை ஒன்று இருக்கிறது கல்யாணம் பெரிய கோடீஸ்வரன் கல்யாணம் பண்றதா இருந்தா சொத்து வெளியே அவங்க குடும்பத்துக்குள்ளையே பார்த்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க நீ வந்து அம்பையை மாலை கொடுத்துரு நான் அன்னை மாலை கொடுத்துர்றேன் இப்படியே கல்யாணம் பண்ணிக்குவான் சொந்தத்திலேயே அதே மாதிரியே சில ஆள் இருக்கிறாங்க அண்ணன் ஓ சொத்த எனக்கு கொடுத்துரு ஒரு வருஷம் பூர்த்தி அனுமதி எனக்கு எழுதி வச்சிரு அதுக்கப்புறம் நான் உனக்கு எழுதி வச்சாத்தே நமக்கு கடமையாகாது இப்படி ஆளுகள் இருக்கிறாங்க எனக்கு கொடுத்துரு அன்பளிப்பா கொடுத்துரு நான் ஒரு பதினோரு மாசம் வச்சிருக்கிறேன் அல்லது நான் ஒரு ரெண்டு மாசம் வச்சிருந்து திருப்பி உனக்கு அன்பளிப்பு கொடுக்குறேன் சக்காத்தே நமக்கு கடமையாகாது என்று ஹீலாவை செய்யக்கூடியவர்களும் நம்முடைய சமுதாயத்தில் ஒரு சிலர் இருக்கிறார்கள் அதனால் சகாத் என்பது எவ்வளவு கடமை அல்லா ரசூலிடத்தில் நீங்கள் கேட்டு பாருங்கள் மூன்று விஷயங்களை அல்லாகும் ரசூலும் இணைத்து இணைத்து பேசுகிறார்கள் மூன்று விஷயங்களை சேர்த்து சேர்த்து பேசுவார்கள் அதில் ஒன்று அல்லாகுவை வணங்குங்கள் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் அல்லாஹ் இல்லா ஐயா இறைவன் தன்னை பற்றி சொல்லுகிற பொழுதெல்லாம் தன்னுடைய பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் என்று வணங்குங்க பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கள் ரெண்டும் சேர்ந்த இருக்கும் இதை போன்ற புல்லாலுள்ளார் கொள்ளுங்கள் நல்லமல் செய்யுங்கள் இணைத்து இணைத்து பேசுவான் இதற்கு உதாரணம் கொடுக்கிற பொழுது எங்களுடைய ஆசிரியர் அழகாக உதாரணம் கொடுப்பார்கள் டிக்கெட் எடுப்பவர்கள் எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறார்கள் யார் நல்ல டிப்டாப்பா இருப்பாங்க இருக்கிறவங்க ரொம்ப சொகுசாக செல்ல வேண்டும் என்று நினைக்கிறார்கள் எல்லோரும் அமர்ந்திருக்கிற பொழுது ஒருவன் ஆக காட்டானாக சட்டையே இல்லாமல் ஒரு மாதிரியாக வந்து கிளாஸ் புள்ளே நுழைகிறான் எல்லோரும் ஏற இறங்க பார்க்கிறார்கள் ஏற இறங்க பார்க்கிறார்கள் பார்ப்போம் அல்லவா இவன் என்ன இதற்குள் தெரியாமல் ஏறிவிட்டானோ இவனை இறக்குவதற்கு என்ன வழி என்று மற்றவர்களுடைய பார்வையே சொல்லுகிறது இறக்குவதற்கு என்ன வழி அவன் மாட்டுக்கு ஒரு சீட்ல போய் உக்கார்ந்தான் சரி நமக்கையே வம்பு தீட்டி வந்து கழுத்த முடிச்சு தள்ள போறார் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார் டித்த பிடிச்சு தள்ள போறார் டிக்கிறார் எல்லோரையும் செக் செய்கிறார் இவன் இடத்திலே வருகிற பொழுது இவனும் ஒரு சீட் எடுத்து காட்டினார் இவனும் வந்திருக்கிறான் டிக்கெட் எடுத்திருக்கிறார் ஆனாலும் இரண்டு பேர்களுக்கு வித்தியாசம் இருக்கிறது மற்றவர்கள் எல்லாம் ரொம்ப ஆரோக்கியமாக வந்திருக்கிறார்கள் இவன் அலங்கூடமாக வந்திருக்கிறான் இதை போன்றுதான் ஈமானும் அமலும் சேர்ந்து யார் இருக்கிறார்களோ இவர்கள் சொர்க்கத்திலே ஆரோக்கியமாக அற்புதமாக இருப்பார்கள் வெறும் ஈமான் மட்டும் இருக்கிறது அமல் இல்லை அல்ல ஈமானுக்காக சொர்க்கத்தை கொடுப்பான் ஆனால் அவன் சொர்க்கத்திலே இருக்கிற பொழுது அமலோடு சேர்ந்திருப்பவனை போன்றிருக்க முடியாது வித்தியாசம் தெரியும் இரண்டு பேர்களுக்கு மத்தியிலே என்று அழகாக விளக்கம் சொல்லுவார்கள் இதை போன்றுதான் நாம், பொருதல் நம்முடைய பொருளாதாரத்தை சுத்தப்படுத்துகிற வேலை ஒவ்வொரு பொருளையும் நாம் சுத்திகரிப்பு செய்கிறோம் அல்லவா இதை போன்று நம்முடைய பொருளுக்கான சுத்தம் என்ன உடலு சுத்தத்திற்காக வேண்டி சோப்பை தயாரித்துக் கொள்கிறோம் வண்டி சுத்தத்திற்கு ஒரு சாதனம் இருக்கிறது கண்ணாடியை சுத்தப்படுத்த ஒரு சாதனம் இருக்கிறது இப்படி ஒவ்வொன்றையும் சுத்தப்படுத்த ஒரு சாதனம் இருக்கிறது நம்முடைய பொருளாதாரத்தை எது சுத்தப்படுத்துகிறது என்றால் இந்த சக்கா ரெண்டரை தான் ஆயிரம் ரூபாயில ஒரு இருபத்தஞ்சு ரூபாய் சக்காத்தை நம்ம கொடுத்துட்டோம்னு சொன்னால் தொள்ளாயிரத்தி ரூபாய் சுத்தமாக்கி விடுகிறது அப்படி செய்யவில்லை என்றால் அத்தனையும் அ விடுகிறது நான் அழித்தே காட்டுவேன் என்கிறான் உள்ளான சக்காத்தை கொடுக்கல கொடுத்த பொருளாதாரம் என்னை சார்ந்தது நான் அழித்து காட்டுகிறேன் என்கிறாரக்காத் என்று சொன்னால் சுத்தப்படுத்துதல் என்ற அர்த்தம் இன்னொரு அர்த்தமும் இருக்கிறது சக்காத் என்று சொன்னால் பரக்க அபிவிருத்தியாகுது தர்மம் செஞ்சுட்டா சக்காத்தை கொடுத்துட்டு அதை பன்மடங்காக பெருக்கி கொடுக்கிறார்கள் அல்லா எவ்வளவு பெரிய சகி கொடையாறு உலகத்திலே அல்லாஹே விடப்பெரிய கொடையாறு யாராவது இருக்கிறார்களா எவ்வளவு தர்மம் செய்திருக்கிறான் இந்த சமுதாயத்திற்காக உலகத்தில் இருக்கிற படைப்புகளுக்காக அல்லா கொடுத்த கொடை அதை யோசிக்க முடியாது அண்ணாவுக்கு அடுத்து பெரிய சகி யார் பெருமானா சலல்லா உரைவே செலம் அடுத்து பெரிய கொடையால் யார் என்றால் பெருமானா சலல்லா உரைவே செலம் என்பவர்கள் அவர்கள் எப்படியெல்லாம் கொடுத்தார்கள் வரலாறுகளை பாருங்கள் அவர்களுக்கு சக்காத்தினுடைய வாய்ப்பே வரவில்லை ஒரு வருஷம் பூர்த்தியாகி கொடுக்கிறதுங்கிறது பெருமானாரின் வரலாற்றிலே இல்லை என்ன இருந்தா தானே இருக்கிறதெல்லாம் கொடுத்துருவாங்களே எப்படியெல்லாம் கொடுத்தார்கள் வரலாறுகளின் நெடுக நீங்கள் ஆய்வு செய்வாருங்கள் வரலாறுகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும் திருவானார் சொகல்வா பழிவு செல்வன் அவர்களிடத்தில் ஒரு கிராமவாசி வருகிறார் ஒரு ஏழை தோழர் வருகிறார் நாயகமே நான் ரமலான் மாதத்திலே நோன்பு வைத்தேன் பகலையே என்னுடைய அழகான மனைவியை பார்த்தேன் நாயகமே நோன்பை விட்டுவிட்டேன் நான் மனைவியோடு இணைந்து விட்டேன் நாயகமே குமார் நபிகள் குமார் செல்லல்லா செலம் சொன்னார்கள் இப்படி ஒருவர் தவறு செய்தால் அந்த தவறுக்கான தண்டனை கஃபா கலாவும் செய்யணும் கஃபாராவும் செய்யணும் கஃரா என்ன தெரியுமா ஒரு அடிமையை உரிமை விட வேண்டும் என்று சொல்ல நாயகமே நானே ரொம்ப ஏழையா இருக்கேன் அடிமை வாங்குற அளவுங்களாம் எனக்கு வசதி இல்லை நாயகமே என்று சொல்ல குமார் நபிகள் குமார் செல்லல்லா பொலிவசலம் அப்படியானால் அறுபது நோட்பு வைக்க வேண்டும் என்றார்கள் பெருமானார் செல்லால் ஒரு நோமே வைக்க முடியாமத்த என் நிலைமை அறுபது நோன்பு வைக்கச் சொல்கிறீர்களே நாயகமே இதெல்லாம் எனக்கு சாத்தியப்படாத நாயகம் அப்படியானால் அறுபது மிஸ்கீன்களுக்கு நீங்கள் உணவு கொடுக்க வேண்டும் நாயகமே நானே மிஸ்கின் எங்க அறுபது மிஸ்கீன்களுக்கு நான் காப்பாடு கொடுக்கிறதே செல்லா கொடிம செலமன் அவர்கள் பக்கத்திலே ஒரு கூடை இருந்தது அதுல கோதுமைகள் இருந்தது இன்னொரு கூடை இருந்தது அதிலே பெரித்தம்மளம் இருந்தது இதை எல்லாம் எடுத்துக் கொண்டு போய் ஏழைகளுக்கு தர்மம் செய்யும் என்று சொல்ல நாயகமே மதினாவில் என்னையோட பெரிய ஏழையாராவது இருக்கிறான நாம் போய் கொடுத்த ரொம்ப கேவலமா நினைச்சிருவாங்க நாயகமே நானே எல்லாரும் எனக்கு கொடுத்துட்டு இருக்கலாம் நாம் போய் கொடுத்த கேவலமா நினைச்சிருவாங்க நாயகமே பெருமானா சொன்னார்கள் சரி நீ ஏன் சாப்பிடுப்பான் இது அவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது அதனால பத்துவா நாம எடுத்துடக்கூடாது அவர்களுக்கு மட்டும் சொல்லப்பட்டது பெருமானா செல்லல்லா குலிவசல் அவர்கள் எப்படி கொடுத்தார்கள் ஒரு கிளவி வருவார்கள் ரவிகள் பெருமானா செல்லல்லா குலேவசல் அவர்கள் இடத்தில் கேட்கிறார்கள் என்றால் நாயகத்தினத்தில் வந்து கேட்டு இல்லை என்பதே கிடையாத பெருமான வரலாற்றில் நாயகவே எனக்கு ஒரு வட்டாரம் வேண்டும் வந்து கேட்கிறாங்க யார் யாருக்கு என்ன தேவையோ அத்தனை பேர் பெருமானார் இடத்தில் வருகிறார்கள் நாயகமே எனக்கு ஒரு ஒட்டகம் வேண்டும் நாயகமே பெருமானா முடிவு செலவு சொன்னாங்க இந்த கிழவிக்கு ஒரு ஒட்டக குட்டியை கொடுக்க நாயகமே ஒட்டகத்தை கேட்டு வந்த ஒட்டக குட்டியை கொடுக்க சொல்றீங்க நீங்க ஒட்டக குட்டியில யாராவது பயணம் பண்ண முடியுமா என்று கேட்கிற பொழுது எவ்வளவு பெரிய ஒட்டாம இருந்தாலும் அவங்க அம்மாக்கு அது குட்டி பெரிய ஒட்டகமாக இருந்தாலும் தாயை கவனித்து குட்டி ஒரு ஒட்டகத்தை கொடுங்கள் நின்றார்கள் வந்த கிளவி மனம் புளிந்து வெளியே சென்றார்கள் வரலாறு சொல்கிறது ார் ஒரு நாள் ஒரு நிகழ்வு நடித்திலே இப்படி ஒரு பெண்மணி நாயகம் பல ஒட்டுக்கள் ஆடுகள் இருக்கிறது என்று பெருமானாரை பார்த்துவிட்டு இவர்களே ஆடை தயார் செய்கிறார்கள் பெருமானார் செல்லாசலத்தினுடைய காலத்திலேயே பெண்களுக்கு அந்த ஆற்றல் இருந்தது நம்ம ஆம்பளை எல்லாம் நேராக பார்ப்போம் தெரியாது அந்த ஆற்றல் பெண்களுக்கு அன்றும் இருந்தது இன்றும் இருக்கிறது ஒரே ஒரு பார்வை தான் சொல்லு தயாரித்து கொடுக்கிறார்கள் ஆடை வழங்குகிறார்கள் சபைக்கு வருகிற பொழுது அனுசரடி அல்லா என்று ஒரு பார்க்கிறார்கள் பௌர்ணமியையும் பார்க்கிறார் பார்க்கிறார் என்ன இப்படி பார்க்கிறீர்கள் என்று பார்த்தேன் உங்களுக்கு முன்னால் பௌர்ணமி அவ்வளவு பேரழகாக இருக்கிற நாயகமே என்று சொல்லி முடிக்கவில்லை பக்கத்தில் இருக்கிற சகலா இந்த ஆடை எனக்கு வேண்டும் நாயகமே என்றார் அணிந்து சபைக்கு வந்து ஐந்து நிமிடம் முடியவில்லை இந்த ஆடை எனக்கு வேண்டும் என்று சொல்கிற பொழுது பெருமானார் மீண்டும் அறைக்கு சென்றார்கள் ஆணையை கலட்டி சகல்ரடி எல்லாவினுடைய கரத்திலே கொடுக்கிறார்கள் என்றால் அந்த பெண்மணி பணமெல்லாம் உடைந்து போய்விட்டது வேற சகல்ரடி எல்லா வந்து எப்படி செஞ்சுட்டீங்களே உங்களுக்கு பணம் தண்டறேன் அந்த ஆடையை நாயகத்தை கொடுத்திருங்க என்று சொல்கிறார்கள் முடியாது உங்களுக்கு நான் இன்னொரு ஆணை தீக்கி தருகிறேன் அந்த ஆணையை நாயகத்திற்கு கொடுங்கள் முடியாது என்ன கேட்கிறீர்களோ தருகிறேன் அந்த ஆடையை நாயகத்திற்கு கொடுத்து முடியாது இன்றைக்கு நாம் பெருநாள் அன்றைக்கு ஒரு ஆடையை அணிந்து கொண்டு பள்ளிவாஜலுக்கு வருகிறோம் ஒருவர் இந்த ஆடை எனக்கு வேணும்னு கேட்கிறார் என்ன நடக்கும் நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு நேத்து வரைக்கும் நல்லா தானே இருந்தாரு இவங்க அத்தாக்கு ஏதாவது போனை பண்ணி எங்கேயாவது போய் பாகாயத்திலையோ கீழ்ப்பாக்கத்திலையோ சேர்க்க சொல்லுங்க என்று நாம் சொல்லிவிடுவோம் ஆனால் கோமான் நபில் கோமான் செல்ல வடிவு செல்லம் என்னவர்கள் அதை செய்யவில்லை உடனே கலட்டி கொடுத்தார்கள் இதை போன்ற ஒரு கொடைவல்லனை உலகம் கண்டிருக்கிறதா போய் கேட்கிறாங்க என்னே இப்படி செய்து விட்டீர்களே இப்படி செய்து விட்டீர்கள் என்கிற பொழுது என்ன தெரியுமா இன்னும் சில நாட்களில் நான் மரணமாகவேன் என்ற செய்தியை பெறுமானார் எனக்கு இருக்கிறார்கள் அதனால் தான் இறந்ததற்கு பிறகு நாயகம் அணிந்த ஆடையோடு கவனிடப்பட வேண்டும் எனக்கு கபரி வேதனை இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதை நான் செய்தேன் என்று சொல்கிறார்கள் கடைசியில் கவனிடப்பட்டார்கள் இதே ஆடையிலேயே அடக்கப்பட்டார்கள் என்பது வரலாம் அன்புக்குரியவர்களே எண்ணி பார்க்க வேண்டும் இப்படி ஒரு கொடையானியை பார்த்ததுண்டா இதுபோன்று ஆயிரம் ஆயிரம் வரலாறு இன்னொருவர் வருகிறார் நாயகம் சொல்லுகிற பொழுது ஆடைய பிடிச்சு இழுத்து கிழிச்சு பெருமானாரினுடைய உடம்பெல்லாம் கிழிஞ்சு போச்சு பெருமானார் திரும்பி பார்க்கிறாங்க ஏதோ அனிமத் பொருள் வந்திருக்காமே அதுல இருந்து எனக்கு கொஞ்சம் பொருள் வேணும்னு கேட்டார் பெருமையா சிரித்துக் கொண்டே முகமலர்ச்சியோடு கொடுத்தார்கள் என்று பார்க்கிறோம் நாம போயிட்டு இருக்கும்போது யாராவது வண்டியில போயிட்டு இருக்கும்போது குடிச்சு இழுத்து ஆடை கிழிஞ்சு தோலு கிழிஞ்சு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போங்களே சொன்ன என்ன கிடைக்கும் ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போவோம் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சிகிச்சையெல்லாம் செஞ்சு ஆஸ்பத்திரி செலவுக்கு பணம் கொடுத்துட்டு போவோம் அன்பிற்குரியவர்களை ஆனால் மிக பெருமானால் செல்வதாக செல்லப்படுவர்கள் கொடுத்தார்கள் வரலாக சொல்கிறார்கள் உலகத்திலேயே பெரிய சஹி அல்லாஹருக்கு அடுத்து பெருமானார் செல் அல்லாஹல் அதற்கு அடுத்து அமுவுக்கு சித்திகிருதி எல்லாம் தரா அல்லாகுவையும் ரசூலையும் தவிர என் வீட்டில் வேறு எதிலும் இல்லை நாயகமே என் பாக்கு மாறி அறிக்கையான சூழல் என் பொருளாதாரம் முழுக்க உங்களுக்காக செலவழிப்பதுதான் எனக்கு பிரியம் நாயகமே என்று சொல்லி அள்ளி அள்ளி போட்டார்களே அந்த அபுவுக்கு சித்திக்கிறது அல்லாஹும் யாராவது இருக்க முடியுமா இப்படிப்பட்ட மார்க்கெட்டிலே பிறந்துவிட்டு அல்லாகவும் ரசூலும் நாற்பதில் ஒரு பங்கை கொடுங்கள் என்று சொல்லி இருக்கே அதை கூட கொடுக்க மறுக்கிறார்களே நூத்துக்கு நீங்கள் இறைவனுக்காக கொடுங்கள் என்று சொல்ல அதை கூட கொடுக்க இந்த சமுதாயம் மறுக்கிறதே அப்படி கொடுக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் இதையும் பெருமானார் செல் அல்லா செல் சொல்லிக்காட்டுகிறார் இவன் அப்பா சரலி அல்லா அபுத்தாலான் விவாதிச்சுகிறார்கள் ஒரு பத்துவா வருகிறது கபு தோண்டப்படுகிறது ஒரு கபுரிலே ஜனாதாவுக்கு மேலே நிறைய பாம்புகள் கிடக்கிறது நாயகத்தின் காலத்திலே இவன் அப்பா செரிகல்லாபுத்தால இவர்கள் பெரிய பக்கீகண்டவா இவர்களிடத்தில் வந்து கேட்கப்படுகிறது நிறைய பாம்புகள் இருக்கிறது அந்த ஜனாதாவை தோண்டி இன்னொரு இடத்திலே அடைக்கப்பட்டது சில இதையும் தோண்டி பாருங்க நாங்கள் பாசங்கள் எல்லாம் அங்கும் பாம்புகள் படித்திருக்கிறது இன்னொரு முறை எடுத்து அடைக்குங்கள் ஏழு முறை எடுத்து அடக்கப்பட்டது ஏழு முறையும் பாம்புகள் என்ன காரணம் என்று கேட்கிற பொழுது இவர் வாடுகிற காலத்திலே அடுத்தவர்களுக்கு இவருடைய சக்காத்தை கொடுத்ததில்லை இந்த உலகத்திலேயே நம்மளால மின் தண்டனையை காட்டுகிறார்கள் சாலமாசூரான வரலாறு ஒரு பிரியமான வரலாறு பெருமான செல்ல வந்து கேட்கிறாரு பொருளாதாரத்துக்காக நாயகம் வேணாங்கிறாங்க நீய பொருளாதாரத்துக்காக துவாச்சியை சொல்ற வேண்டாம் என்று சொல்ல இல்ல நாயகமே என்னோட தடவை வர்றாரு பொருளாதாரத்துக்காக துவாச்சி நாயகமே பெருமானார் வேணான்னு சொல்றாங்க மூன்றாவது தடவை வர்றாரு பொருளாதாரத்துக்காக துவாச்சி நாயகமே பெருமானார் இவருடைய வயதிலை வறக்க இவருடைய குழந்தைகளிலே வரக்கிவாயாக பெருமான இவர் கையாலேயே இவருடைய பிள்ளைகள் ஐம்பது பேர் பேரம்பேர் தீ மகன் என்று ஐம்பது பேர் கடைசியில் அல்லா ஜெல்லமுத்தால பொருளாதாரத்தில் பறக்க செஞ்ச ஆடுகள் மந்தை மந்தையாக மாறியது பெரும் செல்வந்தராக மாறினார் செல்வம் கூட கூட ஊரை விட்டு அப்பால் போகணுங்கிற ஆசை வந்துடும் அன்னைக்கும் இருந்தது இன்றைக்கும் இருக்கிறது அவுட்ருக்கு போயிடலாம் நம்ம ராகத்தா வாழலாம் என்று மகல்லா உங்களுக்கு போயிடுவாங்க அவுட்ருக்கு போய் ராகத்தா வாழலான்னு ஆட்டு மந்திக்கனோடு சென்றார்கள் ஐந்து நேர தொழுவி இரண்டு நேர தொழுகையாக ஆரியது இரண்டு நேர தொழுவி ஜுமா ஜுமாவுக்கு வர ஆரம்பித்தார்கள் கடைசியில பெருமானா செலவ சகாத்தை கேட்கிற பொழுது கொடுக்க மனம் வரவில்லை கொடுக்க மனம் வரவில்லை பெருமான ஒதுக்கிழினார்கள் சென்றதே என்ன காரணம் எல்லாம் நான் சம்பாதித்தது எல்லாம் எனக்கு சொந்தம் என்று சொன்னால் கடைசிகளே அவனும் அவனுடைய பொருளாதாரம் பூமிக்குள்ளே சென்றது என்று புரான் சொல்லிக் காட்டுகிறான் அதனால நம்முடைய பொருளை எம்மாத்திரம் அல்லா அழிக்க நாடிவிட்டால் ஜக்காத்தி கொடுக்கிறேன்னா நானே களம் இறங்கி அழிப்பேங்கிறான் அல்லா அழிக்க இறங்கிவிட்டால் உலகத்தில் யாரும் தடுக்க முடியாது இதனால் அல்லா கொடுத்த ஜக்காத்தி கொடுங்கள் என்கிறான் பொருளாதாரம் அப்படி கொடுத்தால் என்ன நடக்கும் சமீபத்திலே நடந்த வரலாறுகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் சகாத்து கொடுத்ததால் என்ன நடக்கிறது சித்திக் சராய் வெட்ராசுக்கு சென்றவர்கள் எல்லாம் தங்கியிருக்கலாம் பெரிய தோல் வியாபாரி பெரிய தோல் வியாபாரி இவருக்கு போன் வருகிறது நம்முடைய தோள்கள் கப்பலிலே வருகிற கப்பல் மூழ்கியதாக செய்து வருகிறது என்கிற பொழுது உடனே அவர்கள் சொன்ன வார்த்தை தன்னுடைய கணக்கு பிள்ளைக்கு போன் அடித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நீங்கள் சரியாக சக்காத் கொடுத்தீர்களா பாக்கி இருக்கிறதா என்று கேட்டார்கள் கொஞ்சம் பாக்கி இருக்கிறது உடனே அதை கொடுத்து விடுங்கள் சக்காத்தை கொடுக்கப்படுகிறது அங்கிருந்து தகவல் வருகிறது உங்களுடைய கப்பல் அல்ல வேறொரு கொப்பல் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று தகவல் வருகிறது என்றால் அந்த சக்காத் எப்படி பாதுகாப்பை வழங்குகிறது தன்னுடைய பொருளாதாரம் தன்னுடைய குடும்பம் தன்னுடைய ஓளாதுகள் தன்னுடைய மக்கள் அத்தனை இவர்களுக்கும் பாதுகாப்பை வழங்குவது இந்த மீண்டும் அதற்கு பகரமாக என்றால் ஒன்றுக்கு எழுபது மடங்கு நன்மைத்தினால் பண்பாடும் பழக்கமும் உருவாகி இருக்கிறது ஒரு வருடம் பூர்த்தியாயிட்ட எனவே அல்லாஹ் பாதுகாப்பை பெறுவோம் அல்லா ஜெல்ல நமக்கும் நம்முடைய பொருளாதாரத்திற்கும் பாதுகாப்பை வழங்குவான் இன்றைய மசாயில் நாம் பேசிய காரணத்தினால் நாளைக்கு மீண்டும் கொள்கைக்கு சென்றுவிடலாம் தங்கமாக இருந்தால் எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் இருந்தால் அவருக்கு சக்காத்து கடமையா எண்பத்தி ஏழு கிராம் தங்கம் இதுல நிறைய பேருக்கு சக்கி என்ன வந்துடும் ஒருத்தருக்கு இருபது பவுன் இருக்கு எண்பத்தி ஏழு கிராம் போக மிச்சம் உள்ளதுக்கு ஜக்காத் கொடுத்தா போதுமான்னு கேட்கிறாங்க ஆனால் எண்பத் கண்டிப்பாக இருபது பவுனுக்கு சேர்ந்து ஜக்காத் கொடுத்தா எண்பத்தேழு கிராம நீக்கக்கூட முழுமையாகத்தான் ஜக்காத் கொடுத்தாக வேண்டும் பணமாகி இருந்தால் அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளியினுடைய அளவுக்கு பணம் இருந்தால் ஜக்காத் கடமையாகும் அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி இன்னைக்கு ஒரு கிராம் வெள்ளி எவ்வளவு பாத்துக்கங்க அதை அறுநூத்தி பன்னிரெண்டால் பெருங்கிக் கொள்ளுங்கள் அவ்வளவு இருந்தால் நாற்பதில் பொன்று சக்காத் கடமையாகும் அராமான பொருளில் ஜக்காத் கொடுக்கலாமா ஒருத்தருக்கு அறமான பொருள் நிறையா இருக்கு ஒரு லட்சம் ரூபாய் வச்சிருக்கிறார் வட்டி படமே வச்சிருக்கிறார் இதுல ஜக்காத் கொடுக்கலாமா அதே வட்டி இது என்ன ஜக்காத்து அராமான பொருளில் ஜக்காத்து கிடையாது ஹராமும் ஹலாலும் கலந்திருக்கிறது இப்ப என்ன செய்யறது அராம தனியா ஒதுக்கிறனோ ஹலாலுக்கு மட்டும்தான் காத்திருக்க தனியார் இதை நிறுவனங்களில் சிலர் பணம் போட்டு சேமிச்சு வைக்கிறாங்க இதற்கெல்லாம் எப்படி என்றால் எவ்வளவு சேமிப்பு தொகை இருக்கிறதோ அதற்கு ஒவ்வொரு ஆண்டும் கொடுத்தாக வேண்டும் ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொன்னா சேமிப்பு தொகைக்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் அரசு வேடையில் இருப்பவர்கள் சொல்லுவாங்க இது போடப்பட்டிருக்கிறது இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா என்றால் கைக்கு வந்து ஒரு வருடம் பூர்த்தியாக வேண்டும் அரசு ஊழியர்களுடைய கரத்திற்கு வந்து ஒரு வருடம் பூர்த்தியானால் அதற்கு ஜக்காத் உண்டு ஹஜுக்காக ஒருத்தர் சேர்த்துக்கிட்டே வர்ற கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிறாங்க ஒரு வருஷம் ஆச்சு ஐம்பதனாயிரம் ரூபாய் இருக்கு இதுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா ஹஜுக்கு போகத்தான சேர்த்துக்கிட்டு வர்றேன் எதுக்கு ஜக்காத் கொடுத்தாகணும் ஒரு வருடம் பூர்த்தியாகி ஐம்பதாயிரம் இருக்கிறது என்றால் ஜக்காத்து கடமையாகிற அளவிற்கு இருக்கிறது என்றால் கண்டிப்பாக சக்காத் கொடுத்தாக வேண்டும் இன்னொரு முக்கியமான மசாயில் ஜக்காத்து கொடுக்க கடமையானவர்கள் வாங்கக்கூடாது ஆனா இன்றைக்கு இந்த விஷயம் நிறைய தெரியவில்லை ஜகாத்து கொடுக்க கடமையானவர்கள் வாங்கக்கூடாது நானே ஜக்காத்து கடமை அதனால நீங்க கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லணும் அதை போன்று கொடுப்பவர்களும் தெரிந்து கொடுக்க வேண்டும் முடிந்த அளவுக்கு அசரப்புகளை யார் யாருக்கு கொடுக்கணும் தெரிந்து அவர் கடமையானவரா என்பதை பார்த்துவிட்டு கடமையாக இருந்தா கொடுக்கக்கூடாது கடமையில்லாத ஏழ்மையாக உள்ளவர்களுக்கு இன்னொரு விஷயமும் கவனிக்க வேண்டிய விஷயம் ஜக்காத்தை பொறுத்தவரை ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாயா ஜக்காத் கொடுக்குற ஆட்களும் இருக்கிறாங்க நல்லா மாத்தி வச்சு அஞ்சு ரூபாயா மாத்துறது அல்லது ரெண்டு ரூபாயா மாத்தி வச்சுட்டு போடுறது கொடுத்த கூடும் ஆனா சிறப்பு என்னவென்றால் யார் தேவையுள்ளவராக இருக்கிறாரோ ஒருவரின் தேவையை முழுமையாக பூர்த்தி செய்யும் யாருக்கு தேவை இருக்கிறதோ முழுமையாக பூர்த்தி செய்து அந்த தேவை இல்லாதவராக மாற்றி விடுவதற்கே இதுதான் ஜக்காத்தில் புகந்த முறை யார் யாருக்கு கொடுக்கிறது யார் யாருக்கு கூடாது அம்மா மகளுக்கு கொடுக்கலாமா மக அம்மாவுக்கு கொடுக்கலாமா ஒசூலிக்கும் கொடுக்கக்கூடாது புரூகிக்கும் நம்முடைய தாயார் தகப்பனார் மேல உள்ளவங்க யாருக்கும் கொடுக்கக்கூடாது நம்முடைய பிள்ளை பேத்தி இது நமக்கு கீழ் உள்ள யாருக்கும் கொடுக்கக்கூடாது ஆனால் சைட்ல இருக்கிற எல்லாத்தையும் கொடுக்கலாம் அண்ணன் தம்பிகளுக்கு கொடுக்கலாம் அக்காதங்கச்சிகளுக்கு கொடுக்கலாம் இவங்க கஷ்டப்பட்ட தாராளமாக நம்முடைய சக்காத்தை கொடுக்கலாம் நம்முடைய தாயா தாயாரினுடைய தாயா நம்முடைய தந்தை தந்தையின் தந்தை இவர்களுக்கு கொடுக்க கூடாது சச்சாமார்களுக்கு கொடுக்கலாம் பெரியத்தம்மார்களுக்கு கொடுக்கலாம் இதெல்லாம் கொடுக்கும் நம்முடைய பிள்ளை பிள்ளையினுடைய பிள்ளை பிள்ளையினுடைய பிள்ளை இவர்களுக்கு கொடுக்க கூடாது நம்முடைய சகோதரிகளுக்கோ சகோதரர்களுக்கோ தாராளமாக கொடுக்கலாம் நகையில ஜாத்து நிறைய பேர் இப்படி விளங்கி வச்சுக்கிட்டாங்க வாங்கின அப்ப அவங்களுக்கு என்ன நகையோ இப்ப நகை விலைதான் இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போகுதே நாங்க எப்படி இந்த விலைக்கு கொடுக்குறது நான் நகை வாங்கும்போது எட்நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் ஒரு பவுண்ட் எட்நூறு ரூபாய்க்கு வாங்கினேன் அந்த கணக்கு போட்டு ஜக்காத் கொடுத்துடலாமான்னு கேட்கிறாங்க இன்றைக்கு விற்க போனால் எவ்வளவோ அந்த விலையை போட்டு ஜக்காத் கொடுக்க வேண்டும் இன்னொரு மசாயில் மிக முக்கியமான விஷயம் ஜக்காத்தை கொடுக்கிற பொழுது இது ஜக்காத்து சொல்லி கொடுக்காதீங்க முகம் வாடிவிடலாம் அதனால நண்பருடைய கடனே இருக்கிறது கடுமையான கஷ்டத்தில் இருக்கிறார் நண்பரு உன்னுடைய கடனை நான் அடைத்து விடுகிறேன் என்று சொல்லி காசு கொடுங்கள் தவிர ஜக்காத்திலிருந்து நான் கொடுக்கிறேன் அடைச்சிருந்து சொல்ல வேண்டாம் எந்த வார்த்தையை போட்டாலும் சக்காத் கூடிவிடும் மனசுல நீர்த்தி செஞ்சா போதும் நான் சக்காத்தை கொடுக்குறேன் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இதையும் நாம் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் இதை போன்று இந்த சக்காத்தை கொடுக்கிற பொழுது யாருக்கும் தெரியாத அமைப்பிலே ஜக்காத்தை கொடுக்கிற பழக்கம் இருக்க வேண்டும் நாலு பேர்த்த பத்து பேரத்தை கூட்டிட்டு போய் இவர் கொடுக்கிறதே ஒரு ஐநூறு ரூபா அந்த ஐநூறு ரூபாய்க்காவது எல்லாத்தையும் கூட்டிட்டு போய் இவர் கொடுக்குற மாதிரி அப்படி கொடுக்கிறது இது வந்து மார்க்கெட்டிலே உகந்த முறையல்ல வலது கரத்திற்கு கொடுப்பது வலதுகரம் கொடுப்பது இடதுகரத்திற்கு தெரியாத அமைப்பிலே ஜக்காத்தை கொடுத்தாக வேண்டும் ஆனால் கண்டிப்பாக எல்லோரும் ஜக்காத் கொடுக்க வேண்டும் சில பேர்கள் இருக்கிறாங்க எங்களுடைய பொருள்ல எவ்வளவு ஸ்டாக் இருக்குன்றே தெரியல என்ன செய்வது சில வியாபாரங்கள் அப்படி இருக்கிறது காக்க கண்டுபிடிக்கவே முடியாது இரண்டாவது அவங்க கா அவங்கள்ட்ட இருக்காரு எல்லாம் எங்கெங்கோ தேங்கி நிற்கும் இருக்கிற பணத்தில அங்கங்க தேங்கி நிற்கிற பரம்னா என்ன வரல இனி வந்தாதான் இவங்களுக்கு உறுதி அவன் கூட்டிட்டு கூட்டி தான உறுதி இல்லை வந்திருக்கிற பணத்தில எவ்வளவு ஒரு வருடம் பூர்த்தியாயிருக்கிறது என்பதை பார்த்து சக்காத் கொடுக்க வேண்டும் வராத பணமா இருக்குது வர வர ஒரு வருஷம் பூர்த்தி ஆயிடுச்சுன்னா வர வர இதுக்கு பேர் ஜக்காத்து தைன் என்று சொல்லுவார்கள் வர வர ஒரு பகுதியை ரூபாய் வருது ஒரு லட்சம் சொல்லுகிற்குரியவர்களே முறையாக அல்லா எதை சொன்னார்களோ அந்த முறையிலே கொடுத்து நம்முடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்கிறாக உதாரணியாக அது கோவிட் اقرب بالله لا مين الله صلى على سيدنا نبينا مولانا محمد مبارك وسلم عليك اللهم اقsim لنا من خشيتك ما يحول بيننا وبين معاصيك ومن طاعتك ما تبلغنا به الجنتك ومن اليقين ما تحوّن به علينا مصائب الدنيا ومتقنا بأسمائنا وبصورنا وقوتنا على ما هيئتنا وَاجْعَلِ الْوَارِثَ مِنَّا وَاجْعَلْ سَارَنَا عَلَامًا وَنَصُرْنَا عَلَى مَنْ عَادَانَا وَلَا تُسَلِّطْ عَلَيْنَا مَنْ لَا يَخَافُكَ وَلَا يَرْحَمُنَا رَبَّنَا آتِنَا فِي الدُّنْيَا حَسَنَةً وَفِي الْآخِرَةِ حَسَنَةً وَقِنَا عَذَابَ النَّارِ صَلَّى <متحدث> صل <متحدث> صل اللَّهُ تَعَالَى وَسَلَّمَ عَلَى أَخِيرِ رُسُلِهِ سَيِّدِنَا مُحَمَّدٍ وَآلِهِ وَصَحْبِهِ <متحدث> أَجْمَعِينَ وَالْحَمْدُ لِلَّهِ رَبِّ الْعَالَمِينَ صَلَّى اللَّهُ عَلَى مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ <متحدث> وَسَلَّمَ <متحدث> صَلَّى اللَّهُ عَلَى